நூற்றி முப்பத்தி ஐந்து அறிவிக்கின்றார்கள் முஸ்லிம் ஒரு மரத்தை நட்டு வைத்து காய்க்கும் கனிகள் ஏதேனும் பதிவு செய்யப்படும் அதிலிருந்து பிறரால் திருடப்பட்டு எடுப்பவையும் அவருக்கு தர்மம் செய்த கூலி உண்டு ஒருவர் அதன் கனிகளை பிறர் பறித்து குறைத்தாலும் அது அவருக்கு தர்மம் செய்த கூலியாகவே தவிர இருப்பதில்லை என்று நபிம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் மற்றொரு அறிவிப்பில் உள்ளது ஒரு முஸ்லிம் மரம் ஒன்றை நட்டு அதிலிருந்து ஒரு மனிதனோ மிருகமோ பறவையோ அதன் கனிகளை சாப்பிட்டால் மறுமையில் அவனுக்கு அது தர்மம் செய்த கூலியாகும் என்று நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் ஒன்று முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு ஏதேனும் ஒன்று சாப்பிட்டால் அவனுக்கு அது தர்மமாகவே அமையும் என்று அவர்கள் கூறினார்கள் இவை அனைத்தும் அனஸ் ரவி அல்லாஹர்களால் அறிவிக்கப்பட்டவையாகும் புகாரி இரண்டு மூன்று முஸ்லிம் ஒன்று